நற்றினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வினக்கங்கள் நற்றினியின் கதை சொல்லம் நிதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் மன்னாதி மன்னன் ஒரு மிகப்பெரிய மன்னர் ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவரு அந்த நாட்டுல ரொம்ப நல்லாட்சி செய்து வந்துட்டு இருந்தாருங்களாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மன்னருக்கு அமைதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சுங்களாம் அந்த நாட்டுல உள்ள ஓவியம் வரைவாங்க இல்லைங்களா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 அடுத்தது மூணாவதா இருக்கிறவர்கிட்ட போறாரு மூணாவதா இருக்கிறவரு எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அழகான பூக்கள் ஃபுல்லா விதவிதமான பூக்கள் கலர் கலரா போட்டு அழகா வரைஞ்சு அப்படியே பூக்கள் எல்லாம் வந்து ஒரு சில பூக்களை பாத்துருக்கவே மாட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லா பூக்களையும் வரைஞ்சி அமைதினா இப்படிதான் கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு விளக்கிட்டு சொல்றாராம் மூணாவதா உள்ளவருக்கும் அதே மாதிரி கை கொடுக்கிறாராம் நாலாவதா உள்ளவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்க